ஒவ்வொரு என்று கருதப்படுபவரும் ஆவர் மீது ஒருவன் சக்தியும் செய்து கூறினால் அவனுக்கு அவன் உதவி புரிவான் நரகவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா கடின குணம் உள்ளவன் கஞ்சன் பெருமை அடிப்பவன் ஆகியோர் என்று நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஒன்பது ஒன்று முஸ்லிம் இரண்டு எட்டு மூன்று